வியாசம் வசிஷ்டருடைய குமாரருக்கு பெயர் பிள்ளை பராசரருடைய குமாரர் வேதவியாசர் துவாபர யுகத்திலே வேதங்களையெல்லாம் பிரித்து ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று பகுத்து அதைப் பேரிட்டு கொடுத்தவர் தான் வேதவியாசர் அவர் கிருஷ்ண துவைபாயனர் என்று கொண்டாடப்படுகிறார் பகவத் பாதராயணர் என்று கொண்டாடப்படுகிறார் அந்த வேதவியாசருடைய பிறப்பை பற்றி தற்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனுஷர்களுக்காக பண்ணியிருக்கக்கூடிய கைங்கரியம் அவர் எழுதி வைத்திருக்கிற நூல்கள் எவ்வளவு நாம் நன்றி தெரிவித்தாலும் போதாது அவரை பற்றி எப்போதும் நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் மக்கள் முன்னேற்றத்துக்காக ஆன்மீக வளர்ச்சிக்காக பக்தி தழைக்க வேணும் எத்தனை நூல்கள் எத்தனை நூல்கள் அப்ப அந்த வியாசருடைய திறப்பை தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு வார்த்தை ஜாக்கிரதைக்காக சொல்றேன் பெரியோர்களுடைய கதைகளை பார்க்கும்போது இன்றைய சமுதாய பண்பாட்டுக்கும் இன்றைய கலாச்சாரத்துக்கும் சில சிலது மாறுபட்டு இருக்கும் உயர்ந்த கலாச்சாரம் உயர்ந்த பண்பாடு அதோட தான் பெரியோர்களெல்லாம் வாழ்ந்துள்ளார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம் இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனவோ அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மாறுபட்டிருக்கலாம் ஏன் இவ்வளவு மோசமாகவா இருந்தது என்று கூட நமக்கு சில சந்தேகங்கள் எழலாம் ஆனால் அவற்றை அந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பது கூடாது ஒரு விஷயத்தை பற்றி சொல்றது யான் கர்மானி தானி சேவிதவியானி நோயி தராணி யான்யஸ்மாக சுசரித்தானி தானி சயோபாசியானி நோயி தராணி சாந்தோர்கள் என்னென்ன நடத்தி இருக்கிறார்களோ அதுல மிகச்சிறந்தவை எதோ எது உன் காலத்துக்கு உன் இடத்துக்கு உன் வாழ்க்கைக்கு ஒத்து வருமோ ஏற்றதோ அதை மட்டும் பின்பற்றுவாய் எல்லாத்தையும் பின்பற்றக்கூடாது சாந்தோர்கள் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கும் அதுக்குன்னு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் நாம பின்பற்ற முடியாது யான் அனவத்யானி கர்மானி அதுல குற்றம் இல்லாதவையாய் நம்மால் பின்பற்ற தகுந்தவை எவையோ அவை மட்டும்தான் செய்யப்படணும் அதுக்குன்னு டூ உடனே நான் அவளை குற்றம் சொல்லலாமா நானும் தான் என் வாழ்க்கையில ரெண்டு தப்பு பண்ணேன் அவர் ஒரு தப்பு பண்ணார் வேண்டாம் சாமி நான் ரெண்டாயிரம் தப்பு பண்ணேன் அவர் ரெண்டு தப்பு பண்ணார் ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே தவறடைத்தவர்கள் தானே அந்த வாழ்க்கையில இந்த குற்றம் கூடாதுக்கே கேக்கிறதுக்கே நன்னாலயே பதினாறாயிரத்தி நூறு பேரை கண்ணன் கல்யாணம் பண்ணானாமே பல மனைவியரோடே ராச கிரீட பண்ணினானாமே அவனே திருடினானாமே பொய் சொன்னானாமே இதை போல கதைகள்லாம் சந்தேகத்தை கிளப்பும் பருவ அது கண்ணன் பகவான்றச்சே கூட ஒத்துவிடுவோம் ஆனால் பல மனிதர்கள் வாழ்க்கையில் அதுவும் ரிஷியின் வாழ்க்கையில் இதை போல கேள்வி எழக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்துட்டு அவர்களும் நம்ம போல மட்டமானவர்கள் தாம் என்று நினைச்சிடவே கூடாது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா குற்றம் புரிவது நடக்கும் அது கிறித்தயுகத்திலையும் உண்டு திரேதாயுகத்திலும் உண்டு தாபரயுகத்திலையும் உண்டு கலியுகத்திலும் உண்டு ஆனால் செய்யப்பட்ட தவறு யாதோ அதற்கு பிராய்சித்தம் சாஸ்திரங்கள் கூடும் பிராய சித்தத்தை பண்ணுட்டால் அந்த தவறை விளக்கினவர்கள் ஆகும் அதனுடைய பாவத்தின் பயனை கொடுமையை நாம அனுபவிக்க வேண்டிய தேவையே இருக்காது ஆனால் நமக்கு என்ன ஆபத்து தெரியுமா தவிர பண்ணிட்டு அவர்களும் தான் தப்பு பண்ணாலே நானும் தான் அதை பண்ணிட்டு போறேன்னா இப்படி விஷயங்களேன் ஒருத்தர் சர்க்கஸ் நடத்துறார் நடத்தறச்சு ஒரு சிங்கத்தை வாய தரத்தை சொல்றார் அந்த சிங்கத்தினுடைய வாய்க்குள்ள தலைய விடுறார் அத பார்த்துட்டு அவர் எப்படி சிங்கத்தின் வாய்க்குள்ள தலைய விட்டாரோ நானும் தலை விடுறேன் என்ன எனக்கு அதுல ட்ரெயினிங்கே கிடையாது எனக்கு பயிற்சியே இல்ல ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து பாம்புகளோட வாழ்ந்திருக்கார் அவர் சட்டி சட்டின்னு பாம்பு பிடிக்கிறார் அதை கையிலேயே சுத்திக்கிறார் அது கடிச்சா கூட அவர் ஒண்ணும் பண்றதில்லை அப்படி நானும் பண்ண முடியுமா அப்ப யாருக்கு பயிற்சி இருக்கிறதோ யார் அதுல பழகி இருக்கிறார்களோ அவ பண்ணத பார்த்து புளிய பார்த்து பூனை சூட போட்டுக்கிறது அப்படின்னு நாம செய்யவே முற்படக்கூடாது ஏன்னா அதுல சட்டுன்னு விலகிறது எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி ட்ரைனிங் இருக்கு ஆனா நமக்கு அதுல ட்ரைனிங்கே கிடையாது அதனால்தான் வியாசர் சரித்திரமோ பராசர சரித்திரமோ சந்தனவனுடைய சரித்திரமோ சத்தியவதி கதையிலேயோ இதிலே நம்முடைய இன்றைய கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் விரும்பத்தகாதவை சிலது இருக்கலாம் ஆக்ஷேபத்துக்குரியவை சில இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து வெளியேறுவதற்கு அவர்களுக்கு திறன் யோகம் இருந்தது பிரபாவம் இருந்தது ஜபம் இருந்தது தபஸ் இருந்தது அது கொண்டு அவர்கள் ஜெயிச்சுடுவா அதனால பூஜ்ய விஷயத்தில் என்னென்ன நடக்கிறதோ அதை கேள்வி கேட்கறதும் பிரயோஜனம் இல்ல அதை போல நாம் பண்ண போறேன் சோகத்துல லாபம் இல்ல கடைசியில நாமே கட்டுப்படுவோம் ஆனாலும் இந்த கதையை இந்த ஜாக்கிரதை எண்ணத்தோட நீங்க கேட்கணும் தவறான எண்ணத்தோட கேட்க கூடாது அப்படிங்கிறத முதற்கண் வேண்டிக் கொண்டு கதை பார்ப்போம் சந்தன மகாராஜாவினுடைய கதையை பத்தி இப்ப வேதவியாசர் பிறப்ப பார்க்க போகிறோம் வேதவியாசருடைய தந்தையார் பராசர மகர்ஷிங்கறத சொன்னேன் அவர்தான் விஷ்ணு புராணம் எழுதினவர் பராசர பத்தி தெரிவிக்கும் போது சத்தேனையீஸ்வர தத்வபாவகாபர்ததுபாயருதார சந்தர்சயன் நிறமிமீத புராணரத்னம் சத்ம நமஹ முனிவராய பராசராய அந்த பராசர முனிவருக்கு வணக்கம் அவர் சிஷ்யர் மைத்திரேய பகவான் மைத்திரேயர் கேள்வி கற்க பராசரர் தான் மொத்த கதையும் சொல்றார் விஷ்ணு புராணம்னு அந்த புராணத்துக்கு பேர் பதினெட்டு புராணங்களுக்குள் சேர்ந்த உயர்ந்த புராணம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் அதை எழுதினவரே பராசரர் அவர் தம் பிள்ளையை பத்தி கொண்டாடுறார் அவர் பிள்ளை தானே வேதவியாசர் கோக்ஷன்யோபுமி மைத்திரேய மகாபாரதக்குவேது என் பிள்ளை வியாசர தவற தைபாயனத் தவிர வேற யார் இப்பேற்பட்ட மகாபாரதத்தை எழுத முடியும் அவ்வளவு சீரிய செயலை பிள்ளை பண்ணிருக்கான் பிள்ளைகளை அவ்வளவு சுலபத்துல கொண்டாடிட மாட்டாள் ஆனா அவர் கொண்டாட வரலயோ ஏன்னா அவ்வளவு நல்ல பிள்ளை ஆத்மபந்து வெறும் உடல் ரீதியான பிள்ளைங்கிறதுக்காக சொல்லல சொத்து ஆள போற பிள்ள அல்ல அவருக்கு இருந்த சொத்தே பக்தி ஞானம் வைராஜ்யம் அதுக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்திருக்கார் அந்த பிள்ளை எப்படி பிறந்தார்ன்றது முக்கிய சரித்திரம் சத்தியவதி என்று ஒரு பெண் அந்த பெண் ஒரு தாயனுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவள் அல்லள் வசு என்று ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுடைய வீர்யம் அந்த அரசனுடைய வீரியத்தை ஒரு மீன் கர்ப்பமாக தரித்தது அந்த மீனை சம்படவ அரசித்தது அந்த பெண்ணுக்கு தான் சத்தியவதி சம்படவ மன்னன் தான் சம்படவ இனத்து தலைவன் அந்த பெண்ணை வளர்த்து வந்தான் அவ உடம்புல எப்போதுமே மீனுடைய வாசனை வீசன் ஏன் அவ மீனுக்கே பிறந்தவள் மேலும் சம்படவன் தான் வளர்த்து கொண்டு வருகிறாள் அவருக்கு பேர் சத்தியவதியா இருந்தாலும் மற்றொரு பேர் உண்டு மத்சியகி அப்படின்னு ஒரு பேர் மத்யம்ன மீன் கந்தம்ன வாசனை மீன் வாசனை எப்பவும் அடிச்சுட்டே இருக்கும் भगवान அவசரிக்கும் போது மத்யாவதாரத்திலிருந்து தான் தொடங்கினார் அதை போல மகாபாரதத்துக்கே ஆதாரம் மத்யகந்தியான சத்தியவதி அந்த சத்தியவதி யமுனையாற்ற கரையில் வாழ்ந்து வந்தாள் ஓர் முறை பராசர மகர்ஷி யமுனையாற்றில் நீராட வந்தார் சத்தியவதியை கண்டார் அவள் பேரழகோடே இருந்தாள் அப்போது ஆகாயத்தில் உள்ள தேவர்களெல்லாம் கூடி காத்து இவர்கள் இருவருக்கும்தான் மிக உயர்ந்த மகன் பிறக்க போகிறான் அவளை ஓடக்கரைக்கு அழைத்து கொண்டு போனார் அவரிடத்தில் வேண்டினார் நம் மூலமாக உயர்ந்த பிள்ளையை நீ பெற வேண்டும் அந்த பிள்ளையாலே லோகமே வாழ்ச்சி அடைய வேண்டும் அப்போது சத்யவதி சொன்னால் நாம் எங்கோ இங்கிருப்பவர் நீயோ ரிஷி இது என்ன என்றவள் பிரார்த்திக்க கவல வேண்டாம் இந்த குழந்தையை பெற்ற பிற்பாடு அவனும் உன்னை எதிர்பார்க்க மாட்டான் நீயும் அவனை எதிர்பார்க்க தேவையில்லை அவன் பிரம்மவித்தாக காடு நோக்கி சென்று விடுவான் உனக்கும் பழைய கண்ணி தன்னை திரும்ப விடும் என்று சொல்ல சரியு சத்தியவதி ஏற்றுக்கொண்டாள் அவர்கள் இருவருக்கும் யமுனை ஆற்றினுடைய நடுவில் இருக்கிற ஒரு சின்ன தீவு அந்த தீவிலேயே ஒரு குழந்தை பிறந்தது தீவுங்கிறது அயனம்னா எடம் அர்த்தம் தீபத்தை தீவை இடமாக அயனமாக கொண்டு பிறந்தபடியால் வியாசருக்கு துவபாயனர் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது யமுனையாற்ற நடுவில் இருக்கிற ஒரு தீவு அந்த தீவுல தான் பெற்றெடுத்தார்கள் அதனால துவைப்பாயனர்ங்கிற பேர் ஏற்பட்டது குழந்தை பிறந்தான் பராசரர் குழந்தை அருளினார் பராசரர் புறப்பட்டு போனார் அடுத்து தாயார் சத்தியவர்த்தினிடத்தே குழந்தை வேதவியாசர் பேச ஆரம்பிக்கிறார் அவர் வியாசர் அப்ப துவைப்பாயனர் தான் பேர் வேதவியாசர்ங்கிற திருநாமம் பிற்பாடு ஏற்பட போகிறது அப்போதைக்கு கிருஷ்ணர் துவைப்பாயனர் கருத்த குழந்தையாக இருந்தார் அனால கிருஷ்ண கிருஷ்ணனா கருத்தவர் அர்த்தம் கருப்பு நிறமுடையவன் கிருஷ்ணன் இவரும் கருப்பா தான் அதே போல அவருக்கு நடுவில் பிறந்தபடியாலே துவைப்பாயனர் கிருஷ்ண துவைப்பாயனர் எனக்கும் உனக்கும் ஒன்றுமில்லை பராசர தந்தையார் சொன்னா போலே நான் உன்னிடத்திலிருந்து இப்போதே போகிறேன் காட்டுக்கு செல்லுகிறேன் பிரம்மவித்தாய் பிரம்மத்தை தேட போகிறேன் நமக்கு நிறைய பணிகள் காத்திருக்கின்றன தாயே நீம் என்ன வேண்டாம் நாமும் உன்னை மாட்டோம் ஒன்றி எப்போதாவது உனக்கு ஆபத்து ஏற்பட்டு ஏதானும் உதவி வேணும்னு தோணினாள் என்னை நினை அன்று வந்து உனக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார் வேதவியாசர் பரப்பு போயிட்டார் மறுபடியும் சத்தியவதி தன்னித்தன்மையை அடைந்தாள் பராசரருடைய அருளாலே மறுபடியும் தண்ணித்தன்மை அடைந்தாள் நடந்த சத்தனைக்கும் அப்போதைக்கும் அறந்து போனாள் அந்த சத்தியவதி அவள்தான் சந்தனு மகாராஜாவுக்கு இரண்டாவது மனைவியாக போகிறாள் சந்தனு மூத்த மனைவி கங்காதேவியை கல்யாணம் அடைந்தார் எட்டு பிள்ளைகளை பெற்றால் கடைசி பிள்ளைதான் நிச்சய்தான் தேவப்ர தன்னு பேரு அவனும் தந்தை சந்தனவும் ராஜ்யத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் அதே சமயத்தில் ஒரு நாள் ஓடக்கரைக்கு யமுனையாச்சங்கரைக்கு தந்தையார் சந்தனு வந்தாள் ஓடத்தை தாண்ட வேண்டும் யமுனையாற்ற தாண்டனும் அதுக்கு ஓடக்காரனை கூப்பிடச்சே அவன் ஆனா பெண்ணு சட்ட விதிதான் ஓடத்தை ஓட்டி வந்தாள் ஓடக்கறையை உட்கார்ந்து விட்டார் இக்கரல அங்க ஓட்டின்னு போறா இறங்கலே அக்கறன் இங்கே ஓட்டினரா இறங்கலே அவளை பார்த்தவுடனே உள்ளத்தை சந்தனூ பறிகொடுத்தார் எப்படியும் ராணி இல்லை மேலும் ஒரே பிள்ள தான் இருக்கிறான் நாடோ பெரியது இவனை கொண்டு நாட்டை ஆண்டு முடியுமா தெரியலே மேலும் மட்கப்பேரும் வேண்டும் இவளும் பேரழகு வாய்ந்தவளாக இருக்கிறாள் பார்த்தாலே உயர்ந்த பெண் நல்ல குணவதி என்பது தெரிகிறது ராஜா மனசை பறிகொடுத்தார் ஆனாலும் அந்த பெண்ணெடுத்த தெரிவிக்கலே கேட்டுக்கணும்னு இச்சே ஆனா சொல்லலே நாட்டுக்கு திரும்ப வந்துட்டார் ராஜா உள்ளத்துல கவலை சூழ்ந்தது முகத்துல தெரியும் அகத்தினாலும் முகத்தில் தெரியும் அதாவது தேவ விரதர் கண்டுபிடிச்சிட்டார் என்னமோ தந்தையாருக்கு வருத்தம் போல் இருக்கு ஏதுன்னு கேட்டார் அவர் நேரம் மத்தியகந்தி சத்தியவற்றி ஆசைப்பட்டேன்னு சொல்லல ஆனா அதை பிரித்து வளைத்து பதில் சொன்னார் பிள்ளாய் நீ ஒருத்தன்தான் பிள்ளையாக இருக்கிறாய் ராஜ்யத்துக்கு மேல பிள்ளைகள் இல்லையே ராணியும் இல்லையே கங்காதேவி மல கவலை அத பார்த்த உடனே தேவபிரதனுக்கு யாரிடத்திலயோ தந்தையார் ஆசை கொண்டிருக்கிறார் போலும் உடனே தேரோட்டியின் போயிட்டு வந்தீள் யாரிடத்துல பேசினார் தேரோட்டி சொல்லிட்டான் இதை போலத்தான் பார்த்தோம் ஏற்கனவே அந்த மீனவ பெண்ணுக்கும் இந்த ராஜா சந்தனுவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது என கல்யாணம் மணிக்கிறியான சந்தனு கேட்டார் சத்தியவதி ஏற்றுக்கொண்டாள் ஆனா சத்யவதியினுடைய தகப்பனார் வளர்ப்பு தந்தையார் மீனவர் தலைவர் இருக்கார் அவர் சொன்னார் என் பொண்ணுக்கு புறக்க போற குழந்தை ராஜா வாழ்வன் நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஏற்கனவே உனக்கு ஒரு பிள்ளை இருக்கார் தேவபுரத்தன் மிகச்சிறந்த புதல்வன் அவரைத்தான் நீ ராஜா வாக்க போறீர் ஆகையால் இந்த கல்யாணம் நடக்காள் அவன் ஒரு கண்டிஷன் வச்சுக்கான் போ ஏற்கனவே கங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்கறது சொன்னேன் இப்போது இந்த தந்தையார் ஒரு கண்டிஷன் வச்சார் என் பொண்ணுக்கு புறக்க போற குழந்தைக்கு பட்டம் கட்டுறதா இருந்தால் சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு ஆனா எப்படி அதை பீஷ்மர் இடத்துல தேவவரத்தில சொல்றதுங்கிறது தந்தையார் சந்தனவுக்கு புரியல மனசுக்குள்ள வருத்தமா உழுகுள்ளே போட்டு ஒழப்பின் இருந்தார் இத கண்டுபிடிச்சார் இப்போ தேரோட்டி இந்த மாதிரி இந்த பெண்ணு சத்தியவதி இடத்துல தான் ராஜா போய் பேசிட்டு இருந்தார் அவ பேசிருந்த நான் கேட்டிருந்தேன்னு உடனே நேர தேவ விரதன் சத்தியவதியை பார்க்க போனார் அவரிடத்தில் சம்மதம் பெற்றார் அவருடைய தந்தையார் மீனவர் Ul கண்டார் கேட்டவுடன் இதே விஷயத்தை அவர் சொன்னார் திரும்ப நேரம் ஆட்டுக்கு வந்தார் கவலை வேண்டாம் கல்யாணம் நடக்கும் செய்து கொள்ள போவதில்லை நான் கல்யாணம் பண்ணிட்டா தானே குழந்தைய பிறப்போம் என முதல்லவர் சொல்லி பார்த்தார் எம் பிள்ளைக்கு பட்டம் வேண்டாம் உங்க பெண்ணுக்கு பிழைக்கிற பிள்ளையே பட்டம் கட்டி ஆனா அந்த தந்தையார் மீனவர் தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனால் நாளைக்கு உனக்கொரு மனைவி வந்து நீ சொன்ன அவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல பெரியதிகம் பண்றார் ஆகாஷத்துல தேவர்கள் கூடியிருக்க ரிஷிகள் பார்த்திருக்க மற்ற அரசர்கள் எல்லாம் ராஜசபையில் இருக்க பெரிய பிரதீக்கம் பண்ணார் கல்யாணம் பண்ணிண்டு குழந்த பிறந்தாத்தானே சந்தேகமே சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம் நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லை பிரம்மச்சாரியாக இருக்கிறேன் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரிய விரதத்தோடைய கழிச்சுன்னார் அது பெரிய விரதம் அது பெரிய தீட்சை சத்தியம் பீஷ்ம பயங்கர மிகப்பெருத்த பீஷ்ம பிரதிஜ பண்ணபடியால் ஆகாயத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் பீஷ்மன் பீஷ்மன் பீஷ்மன் அப்படின்னு அவரை கொண்டாடினார்கள் அன்னிலிருந்தவருக்கு பீஷ்மர் வயசாச்சு எல்லாருக்கு எல்லாம் கத்து கொடுத்தார் பீஷ்மாச்சாரியர் மூத்தவரானார் பீஷ்ம பிதாமகர் எல்லா கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப இயற்பெயர் தேவவர பேர் இப்ப பீஷ்ம பிரதிஜை பயங்கர பிரதிஜை பண்ணாரோ பீஷ்மர்ங்கிற பேர் வந்தது அவரே ஆச்சாரியனானார் பீஷ்மாச்சாரியர் அவரே தாத்தாவாயிட்டார் எல்லா குழந்தைகளுக்கும் அவர் தானே தாத்தா பீஷ்ம பிதாமகர் சந்தன மகாராஜாவுக்கு கடைசி பிள்ளையாய் கங்காதேவிக்கு பிறந்த எட்டாவது மகன் தேவ விரதன் பெரும் பிரதிஜை பண்ணினபடியால் பிரம்மச்சாரியாவே இருப்பேன்னு சொன்னபடியால் அவர் பீஷ்மர் ஆயிட்டார் கல்யாணம் நடந்தது சத்தியவதிக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் திருக்கல்யாணம் நடந்து இரண்டு பிள்ளைகளை பெற்றார்கள் மூத்தவனுக்கு சித்திராங்கதன்னு பேர் இளையவனுக்கு விசித்திர வீர் பெயர் ஆனா கதை விசித்திரமா இந்த ரெண்டு பிள்ளைகளை பெற்றார் அவர்கள் மூலம் சந்ததி வளர்த்தும்படிதான் இத்தனைபாடும் பட்டார் இவர் அப்ப கீழே வசிஷ்டாச்சாரியர் கொடுத்த சாபத்தின்படி சரியா போய் சொல்லு நீண்ட நாளைக்கு இருக்கார் பீஷ்மர் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அவருக்கு சங்கதி திறக்காது இருக்கிற நாள் வரைக்கும் வருத்தத்தோட இருக்கு போறார் இதெல்லாம் அட்டவசுக்கள்ல கடைசி வசு பட்ட அபசாரம் அவனாலதான் இந்த பீஷ்மா சாரே அவனே தான் இவனாக பிறந்தார் அப்ப பீஷ்மர் கதம் முடிஞ்சது அத ஒரு பக்கத்துல இருக்கட்டும் சந்தவனுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் நடந்தது சத்தியவதிக்கு ஏற்கனவே வேதவியாகர் மகன் விட்டுட்டு பிறப்பு போய்ட்டார் தண்ணித்தன்ம திரும்ப கடைஞ்சிருக்கு அவன் இப்போதைக்கு மறந்தாச்சு இப்போது சந்தனவனுக்கும் சத்தியவதிக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு மக்கள் பிறந்தார்கள் விசித்திராங்கனும் விசித்திர சித்திராங்கதனும் விசித்திர வீரியனும் அதுல சித்திராங்கதனுடைய பேர்லயே இன்னொரு கந்தர் வந்திருந்தான் அவனோட சண்டை போட்டு சண்டை போட்டு மூணு வருஷம் சண்டை போட்டு அவன் ராஜ்யத்தை ஏத்தென்று கிடைச்சியை பிராணப்படுத்தி ஓ இது ஒரு பிள்ளை அவனுக்கும் பிள்ளையிலே உயிரும்படுத்து சரி அடுத்து விசித்திர வீரியன் பட்டம் கட்டுவோம் அவன் ரொம்ப சின்ன வயசுல இருந்தா அதுக்கு முன்னாடி சந்தனவுக்கு உயிர் படுத்து சத்திய விதிதான் மிச்சம் இரண்டாவது பிள்ளை விசித்திர பட்டம் நாட்டை யார் பாதுகாக்க வீஷ்மரத்திரதான் பிரார்த்தித்தாள் சரி நான் பார்த்து இந்த பிள்ளைக்கு நல்ல வயசு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் நான் காத்திருப்பேன் என்று பீஷ்மாச்சாரியர் சொன்னார் நாட்டை அவரே பாதுகாத்துக் கொண்டு வந்தார் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி காசி தேசத்து மன்னவன் தன் மூணு பெண்களுக்கு நிகழ்த்தினான் அம்பா அம்பிகா அம்பாலிகான் மூணு பெண் அந்த பெண்களும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் விசித்திர கல்யாணம் பண்ணி வைப்போம் பீஷ்மன் நினைச்சார் தானே சுவயம்பரத்துக்கு போனார் மூன்று பெண்களையும் ஜெயித்தார் திரும்ப அழைத்துக் கொண்டு வரும்போதுதான் பெருத்தமாற்றம் நிகழ்ந்தது